பாடம் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது பெருமை அடித்தல் அநீதம் செய்தல் கூட கூறுகின்றான் உங்களையே நீங்கள் பரிசுத்தவான்கள் என எண்ணிட வேண்டாம் யார் என்பதை அவனே மிக அறிந்தவன் ஐம்பத்தி அத்தியாயம் முப்பத்தி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் மக்களுக்கு அநீதம் எடுத்துக்கொண்டும் நியாயமின்றி பூமியில் அநீதம் செய்து கொண்டும் இருப்போருக்கு பழிப்புக்குரிய ஒரு வழி உண்டு அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு நாற்பத்தி அத்தியாயம் நாற்பத்தி வசனம்